स्वकाले ித்வாதி <San Travevé> <worries> பிரபோ சத்தியாரஸ்வனத்துலியோராலே சத்தியா பிரபோ சத்திய संकुलह இராதிசுலசார்காலே சத்யவத்து பாதி பிரபோதே சதி அசத்பவே விளக்கம் சொல்கிறேன் சம்சாரம் சம்சாரனால் என்னர்த்தம் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான உணர்ச்சி பிரச்சனைகள் பிரச்சனைன்னு சொல்ல உணர்ச்சிகள் சிரிக்கிறோம் அழறோம் துக்கப்படுறோம் டல்லாக இருக்கும் ரொம்ப கிளாரிட்டி இருக்குது சில சமயம் சில சமயம் பார்த்தா ரொம்ப பரபரப்பாக இருக்கும் டென்ஷன் சில சமயம் பார்த்தா ரொம்ப டல்லாக இருக்குது இதுதான் சாத்விக அவஸ்தா ராஜச அவஸ்தா தாமச அவஸ்தா அதோட சேர்ந்து நான் டல்லாக இருந்தேன் நான் டல்லாக இருக்கேனேன்னு கவலை ரொம்ப பரபரப்பாக இருந்ததுன்னு வைங்கூடேன் நான் ரொம்ப பரபரப்பு ஏன்னு தெரில ஓவர் டென்ஷன் என்ன காரணம் தெரில ஒரே மைண்டு ஒரே அஜிடேட்டாக இருக்குது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது ஐ ஆம் ரெஸ்ட்லெஸ்ங்கிறோம் நான் ரெஸ்ட்லெஸ்ஸுங்கிறோம் அங்கே ப்ராப்ளமே நான் ரெஸ்ட்லெஸ் ஆகிட அடிக்கடி ரெஸ்ட்லெஸ் ஆகிடறேன் அடிக்கடி ரெஸ்ட்லெஸ் ஆகிடுறேன் என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்க அப்புறம் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாகவே இருக்குது ஒரே டல்லோ டல்லு என்னென்னே புரியலை அப்படிங்க அப்புறம் சிரசமே ரொம்ப கிளியராக இருக்கேன் ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஒன்றுமே இல்லை இந்த கண்ணாடி போட்டால் தெளிவாக தெரியுது கண்ணாடி எடுத்துகிட்டால் ஒன்றும் எல்லாம் அப்படியே அப்படியே நழல் மாதிரி இருக்குது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது போட்ட உடனே தெளிவு வந்துடுச்சு இது மாதிரி எல்லாம் தெளிவாக இருக்கப்பா நான் தெளிவாக இருக்கிறேன் இதுதான் பிரச்சனையே நான் படபடப்போடு இருக்கிறேன் நான் மந்தமாக இருக்கிறே அப்படின்னா சாஸ்திரம் சொல்லுகிறது நீ உன்னுடைய சோம்பேறித்தனத்தை மந்தத்தனத்தை நீ அறிகிறாய் அறிகிறாய் நீ உன்னுடைய படபடப்பை அறிகிறாய் உன்னுடைய அமைதியையும் தெளிவையும் நீ அறிகிறாய் அதோடு உன்னை இணைத்து அவைகள் ஃப்ளக்சுவேட் ஆயிண்டே இருக்கும் மாறிக்கும் அதோட உன்னை போய் ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஐயோ நான் இப்படி இருக்கேனே சில சமயம் அதுக்கு பெரிதான் சம்சாரம் என்ன சொல்கிறோன்னா நம்ம நல்லா இருந்தால் இப்படியே இருக்கக்கூடாதா இந்த கிளாரிட்டி இந்த அமைதி இந்த தெளிவு இப்படியே இருந்துகிட்டு இருக்கக்கூடாதான்னு நினைக்கிறோம் அப்படி இருக்க மாதிரி மைண்டோட கண்டிஷன் அப்படி இல்லை அதோட நேச்சர் நம்ம என்ன பண்ணுறோம் மனசோட நம்மளை ஆகையினால் என்ன பண்ணுறோன்னா அதோட பிரச்சனைகளை எல்லாம் நம்முடைய பிரச்சனையாக நினைக்கிறோம் அப்புறம் சம்சாரகான்னு சொன்னால் இந்த உயிருக்கு பல பிறப்பு இருக்கு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே ஆக இந்த சம்சாரம்ங்கிறது சம்சாரம்னு சொன்னால் ஞாபகம் ஆல் சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் நான் ஜாக்கிரதையாக சொல்லிட்டேன் சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் மனநிலை அனைத்து வகையான மனநிலைகள் அனைத்து வகையான மனநிலைகளுக்கு பெயர் சம்சாரா இந்த சம்சாரம் எப்படி இருக்குது வர்ணனை பண்ணுறது பாருங்கள் ராகத்வேஷாதி சங்குலகா அதுக்கு அப்ஜெக்டிவ்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 அடுத்த ஆத்மபோதன் கிளாஸுக்கு வரக்கூடாது அப்போ வகுப்புலேயே நமக்கு வெறுப்பு வரும் அப்புறம் ரொம்ப நல்லா இருந்தது அடுத்த தடவை சீக்கிரம் வந்துவிடுவான் விருப்பு வந்துடும் விருப்பு வெறுப்பு அதுக்கப்புறம் அது எக்ஸட்ரா அதோட அது அம்மா அப்பா இந்த விருப்பு வெறுப்பு இருக்கே இவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா இதில் யாரும் அம்மா அப்பாலாம் கேட்காதிங்க இவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா விருப்பு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் அம்மாவாக போடலாமா லைக்ஸ் அம்மாவாக போடலாமா அப்படின்லாம் ரொம்ப ஆராய்ச்சியெலாம் பண்ணாங்க பொதுவாக இவங்க ரெண்டு பேரும் எல்லா ப்ராப்ளத்துக்கும் மூலக்கர்த்தா இவங்க இந்த விருப்பு வெறுப்பு இருக்கே அது ஆதின்னு போட்டார் எக்ஸட்ரான்னு அர்த்தம் அந்த விருப்பு வெறுப்புனால் உண்டாகிற அன்பு பொறாமை வஞ்சனை சூழ்ச்சி பெரு இது சிறப்பு தான் நல்ல குணங்கள்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 குழப்பம் அர்த்தம் கான்ட்ரடிக்ஷன் அர்த்தம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுன்னு வாழ்க்கை ஏதாவது புரியுறதா அவங்களுக்கு ஒரே கான் ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் சுவாமிஜி லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறது ஃபுல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் சொல்கிறோமா இல்லையா ஒரே முரண்பாடாக இருக்குது யார்ட்ட பழகினாலும் அவங்கள்ட்ட முரண்பாடு நமக்கு தெரியுது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 சாப்பிடற போது எல்லாரும் வயிறு ரொம்ப இருக்கணுமா வேண்டாமா வயிறு ரொம்பல பாண்டிய மன்னன் வந்து சிவருமான் முதுகலை மு பெரம்பில் அடித்தவுடனே அத்தனை பேர் முதுகலை அடித்தவன் முதுகுலையும் விழுந்ததுங்கிறாங்க என்னையா இந்நியாயிது கான்ட்ரடிக்ஷனாக இல்லையாது கட அந்த ஏரியா மாத்திரம் சொல்லி நிறுத்தினுட்டாங்க அவ்வளோதான் நீங்கள் இப்படிலாம் யோசிக்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் சொல்கிறது வேணும்னே நீங்கள் யோசிக்க வேண்டாமா யோசிக்காமல் சொன்னதெல்லாம் மண்டையாட்டின்னு கேட்டுகிட்டே இருக்கிறதா என்ன அதுக்காக வேண்டிய அப்படி யோசிக்கிறதுக்காகவே இப்படிலாம் போட்டு வச்சுருக்காங்க கரெக்டு தானே என்னையா கடவுள் கதையிலுமா கான்ட்ரடிக்ஷன் எல்லாத்துலேயும் ஒரே கான்ட்ரடிக்ஷன் எதுக்கு சொல்கிறேன் சங்குலகா ஏதோ சொல்கிறேன் நினச்சிருக்காங்க சங்குலஹான்னா என்ன அர்த்தம் இந்த ஆக்குலம் சங்குலம் பிரதிகூலம் அனுகூலம் இதெல்லாம் இருக்குது அது மாதிரி அது கூலம் இது குலஹா சங்குலஹான்னா என்ன அர்த்தம்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 ம் வர்றதுக்கு ஆத்மபோதம் படிக்கிறதுக்கு முன்னால் அது உண்மை மா உண்மையாக தெரிஞ்சுதான் ஆத்மபோதம் படிக்கிறதுக்கு முன்னால் ஸ்வகாலே சத்தியவத் பாதி சத்தியத்தை போல இருந்தது வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் நம்முடைய பிறப்பு இறப்பு நமக்கு வந்திருக்கிற சனி தசை எல்லாமே உண்மையாக தெரிஞ்சுது எப்போது இந்த வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால் வேதாந்தம் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய புரிய நீயும் பொம்மை நானும் பொம்மை எல்லாம் ஒன்று ஆஹா நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ன ஆனந்தம் அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ரியாலிட்டியே போயிட்டு தான் எதுக்கு நம்ம எதெல்லாம் உண்மை நினச்சி நினச்சி பேசிகிட்ருந்தோமோ அந்த உண்மைங்கிற தன்மை அதுக்கெல்லாம் போய்விட்டது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 அன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனைக்கு நீங்கள் அழுதுட்டீங்க அன்னைக்கு அழுத மாதிரியே இன்னைக்கு அதே மாதிரி அழுங்க பார்க்கலாம் அப்படின்னா யாராலும் முடியும் எலெக்ஷனில் ஜெயித்தன்னைக்கு என்ன சந்தோஷம் இருந்ததுதோ அதே சந்தோஷத்தை இன்றைக்கி அனுபவிச்சு காட்டு பார்ப்போம் அப்படின்னா ஆ இன்னொரு தினம் எலெக்ஷன் வந்து திரும்பவும் சண்டை போட்டு ஜெயித்தா திரும்பவும் அது வரும் அது இன்னைக்கு இல்லை புரியுறதா எவ்வளோ பாசம்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 கனவாய் பழங்கதையாய் போனது அந்த நேரத்துக்கு அது உண்மையாக தெரியுங்கிறர் ஸ்வகாலே சத்தியவத் பாதி அதுக்கப்புறம் வேதாந்தம் பிரபோதே சதி பிரபோதேனர்த்தம் நன்கு அறிவிலே விழித்த பிறகு பிரபோதே சதி பிரகருஷேண போதாக நல்ல தெளிவாக ஸோ கிளியர் சொல்கிறோம் இல்லையா ரொம்ப தெளிவாக புரியுறது சுவாமிஜி பிரபோதே சதி அசத்பவே உண்மையை உணர்ந்தான பிறகு அது உண்மை அல்ல என்று உணரப்படும் மெய்ப்பொருளை உணர்ந்த பிறகு அதாவது மெய்ப்பொருள் ஏது பொய்ப்பொருள் ஏதுங்கிற ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னால் பொய்யே மெய்யா தெரியும் மெய்ப்பொருள் ஏது பொய்ப்பொருள் ஏதுங்கிற ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னால் பொய்யே மெய்யா தெரியும் ஆனால் ஆராய்ச்சி பண்ணின பிறகு பொய் பொய்யென்றும் மெய் மெய் என்றும் தெரியும் ஆகையினால் இது அதை சொல்கிறார் பொய்யை உண்மையாக நினச்சிட்ருந்தேன் உண்மை புரிஞ்ச பிறகு நான் எதை உண்மைன்னு நினச்சிட்ருந்தேனோ அது இப்போது பொய்னு இப்போ புரியுறது நான் சரியாக தான் நினைக்கிறேன் உங்கள் தலையெல்லாம் வந்து சூடால்லாம் ஒன்று ஆகலை எனக்கு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 எப்படி உதாரணம் சொல்லுங்கோ அப்படின்னா ஸ்வப்னதுயா ஸ்லோகத்தில் இருக்குது எங்கேயோ புதுசாக எங்கே இருக்குதுன்னு தேடாயும் ஸ்லோகத்தில் இருக்குது பாருங்கள் சம்சாரஸ்வப்னதுயோஹி நான் இத்தனை நேரம் அதை சொல்லாமல் சொல்லிகிட்டு அதாவது ராகத்வேஷாதி சங்குல சம்சார ஸ்வகாலே சத்யவத் பாதி பிரபோதே ராகத்வேஷாதி சங்குலா சம்சாரா அசத்பவேத் அப்படி படித்தா அப்படியே போய் உள்ள உட்கார்ந்துடும் இந்த விஷயங்கள்லாம் சரி ஸ்வப்னதுயா அப்படின்னா அர்த்தம் கனவுக்கு நிகரானது எது கனவுக்கு நிகரானது நம்முடைய நனவு கனவுக்கு நிகரானது எப்படி உறங்குகிற பொழுது உறங்கி கொண்டிருக்கும் வரையில் உறங்கின் உறங்கி கொண்டிருக்கும்போது தான் கனவு உண்டாகிறது முழிச்சுக்கிட்டு இருக்கிற போதே கனவு காட்டினா அதுக்கு பேர் கற்பனை மனக்கற்பனைன்னு பேர் ஆனால் உறங்கி கொண்டிருக்கிற போது கனவு ஏற்படுகிறது அந்த கனவில் என்னெல்லாமோ நடக்கிறது நான் இந்த கனவுல வந்து திருப்பதி வெங்கடாச்சரவதியை தரிசனம் பண்ணணும்னு எனக்கு ஆசை வந்துடுச்சு கனவு நான் நல்லதாகவே சொல்லுவோம் நல்லதையே சொல்லணும் கனவுல வந்து எனக்கு வந்து வெங்கடாச்சருபதி படத்தை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு படுத்தேனா அப்புறம் கனவில் வந்து நான் வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு முன்னாடி நிற்கிறேன் வெங்கடாச்சபதி பார்த்து கல்யாணாத்புத காத்ராய காமிதார்த்த பிரதாயினேன் ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய மங்களம்னு இப்படி நமஸ்காரம் பண்ணுறேன் திடீர்னு பார்த்தா இங்கே முடிச்சுட்டேன் பா என்னோட பெட்ரூமில் ஓஹோ வெங்கடாச்சிரவதியை பார்த்ததெல்லாம் கனவு பரவாயில்ல நல்ல கனவு ஏதோ ஒரு பாம்பு கொத்துற மாதிரி கனவு கண்டேன்னு வச்சுங்க ஏன் சுவாமி திடீர்னு அதுக்கு போயிட்டீங்க கனவுன்னு சொன்னாலே இன்னும் பண்ணுறது கனவில் பாம்பு கொத்துற மாதிரி கனவு கண்டேன் அப்படி கனவு வந்துடுத்துன்னு வச்சோங்களேன் மெட்ராஸில் மீண்டும் சுனாமி அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன் சுவாமி அப்படின்லாம் நினைக்காதுங்க ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் இப்படிலாம் தோணும் நமக்கு எல்லாம் மித்தியா மித்தியாம்போம் ஆனால் அப்படி சொன்னால் என்னவோ பண்ணும் அப்போ வந்து சொன்ன அப்புறம் முழித்து பார்த்தா என்ன எங்கே பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருந்தான்னா இருபத்தி மூணாந்தேதி உலகம் அழிய போகிறதுன்னா இப்போ அழிய போகுதுன்னா இருபத்தஞ்சாந்தேதி அழிய போகிறதுனா பன்னெண்டாந்தேதி அழிய போகிறதுன்னா சொல்லிட்டு இதை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அவனுக்கு தூக்கத்திலே வந்துடுச்சு கனவுலேயே வந்துடுச்சு முழித்து பார்த்தா ஜனவரி ஒன்னே வந்துவிடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்புறம் உடனே அதுக்கு ஒரு சமாதானம் நாங்கள்லாம் சாமி கும்பிட்டோம் அதனால தான் உலகம் அழியலை நல்ல வேலை இப்படியாவது கும்பிட்டி நல்லது இப்படி நீங்கள் என்ன வேணாலும் கற்பனை பண்ணுங்கள் கற்பனைக்காக பஞ்சம் நம்ம யோக வாசிஷ்டம்னு ஒரு புஸ்தம் இருக்குது அந்த யோக வாசிஷ்டத்தில் இந்த கனவை பற்றின கதையை பார்த்திங்கன்னு பேஜு பேஜாக சாப்டர் சாப்டராக போயின்னு இருக்கோம் அத்தனையும் கனவு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா முதல் தேதின்னு ஒரு சினிமா வந்தது ஞாபகம் இருக்கா ஹோல் சினிமா என்ன தெரியுமோ கனவு கனவு படுக்கிற போகிறத காட்டுவான் கடைசியில் படம் முடிகிற போது படுக்கையிலேருந்து எந்திரிப்பான் அதுக்கு பேர் அந்த சினிமாவுக்கு பேர் முதல் தேதி எனக்கு மறக்கலை பாருங்கள்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 இங்கே நனவு அப்படி இல்லை நீங்கள் நனவில் உண்மை புரிஞ்சதுக்கு பிறகும் நனவு தொடர்கிறது நனவில் தான் நம்ம கனவையும் உறக்கத்தையும் நனவையும் ஆராய்ச்சி பண்ண முடியும் ஆராய்ச்சி கனவில் பண்ண முடியுமா உறக்கத்தில் பண்ண முடியுமா உறக்கத்தில் ஆராய்ச்சி பண்ணினா அது உறக்கமா உறக்கம் இல்லை கனவில் பண்ண முடியுமோ முடியாது கனவுல பண்ணால் அறவுறையாக பண்ணுவோம்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 பொய்யும் அல்ல உண்மையாக இருந்ததுன்னா எப்பவும் இருக்கணும் அப்படி இல்லை ஆனால் அனுபவத்தில் இருக்கிறதுனால பொய்னு சொல்ல முடியல ஆகினால என்ன பண்ணுறோம் இது பொய்யும் அல்ல உண்மையும் அல்ல எனவே இது மதிக்கப்பட வேண்டியதும் அல்ல நீங்கள் இதுக்கு வந்து ஓவர் ரியாலிட்டி கொடுத்து இந்த லைஃப்பை உண்மேன்னு நம்பி ஏமாந்து போக வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு ரியாலிட்டி கொடுக்கூடாது அது பேர் சம்ஸ்கிருத பாஷையில் சொன்னால் சத்தியத்துவம் அது கொடுக்கக்கூடாது அதுதான் விஷயம் ஆக இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது சம்சாரஹா மித்யா சம்சாரஹா மித்யா அவ்வளோதான் சம்சாரம் உண்மையல்ல இந்த வாழ்க்கை ஒரு புரியாத புதிர் அப்படி போடலாமா இந்த வாழ்க்கை ஒரு புரியாத புதிர் விடுவிக்க முடியாத புரியாத புதிர் புரியாத புதிர் என்று எவனுக்கு புரிகிறதோ அவன் புரியாத புதிரா நீங்க ஒரு புரியாத புதிர் சுவாமின்னுட்டான் புரியாத புதிர் அப்படின்னு யாருக்கு புரியறதோ அவன் புரிஞ்சவனா புரியாதவனான் ஒரு பாட்டு இது சொல்றாங்க பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு புரியாமலேயே இருப்பான் ஒருவன் அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அப்படின்னு ஒரு செயலின்னு இருக்காங்க ஆ இந்த இந்த பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யம்னா என்ன ஒன்றுமே இல்லை அதெல்லாம் வந்து வந்து அதுலேயே இருந்துட்டு ஒன்றுமே தெரியலைங்கிற மாதிரி ஏதோ தவிக்கிற மாதிரி இருக்கான்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 இது வந்து முடியவே முடியாதப்பா இது முட்ட முதல்ல வந்துதா கோழி முதல்ல வந்துதான் வெதை முதல்ல வந்துதான் மரம் முதல்ல வந்துதான்னு யாரால் பண்ண முடியும் இது அனாவசியமான விசாரம் காக்காய்க்கு எத்தனை பல்லுன்னு ஆராய்ச்சி பண்ணோம் இது பேரே காக்கத்தாலியன் நியாயம்னு பேர் அது அனாவசியம் ஒரு லெவலுக்கு மேலே இதை விசாரம் பண்ணுறது விவேக்கமாகாது ஆகையினால எப்படியோ இதுலேருந்து விடுதலை அடைஞ்சால் சரி இதுக்கு நான் இதை போய் ரொம்ப ஓவராக நான் இது பண்ண போகிறதில்ல அப்படின்னு விட்டுடுறேன் ஆஹ பிரபோதேஸ்வதி அசத்பவேத் ஆக நனவை ஆராய்ச்சி செய்தால் நனவு உண்மையல்ல என்பது உணரப்படுகிறது உண்மையல்ல என்று உணரப்பட்ட பிறகும் நனவு தொடர்கிறது ஆனால் நனவுக்கு மதிப்பில்லை நனவு உண்மையல்ல என்று உணர்ந்த பிறகும் நனவு தொடர்கது அது மாத்திரமில்லை நனவு உண்மையல்லன்னு நனவில் இருக்கிறது ஆனந்தமாக துக்கமாக சொல்லுங்க நனவு உண்மையல்லு தெரிஞ்சுக்கிட்டு நனவில் வாழ்கிறோம் இல்லையா அந்த நனவு இன்பமாக துன்பமாக இன்பம்தான் ஒரே ஆனந்தம் ஏன்னால் எதுவும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது சாயங்காலம் ஆறு மணி ஆகுதுன்னா உடாமசம் உடம்பு முழுக்க தடவிண்டா கொசு கடிக்கு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 அடிச்சுடலாம்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கோஷ்பதி கிருத்தவாராசிம் மசகி கிருதராட்சசம் ராமாயண மஹாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் நல்ல ஸ்லோகம் இது அந்த வந்து ராமாயண மஹாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் நல்ல அழகான ஸ்லோகம் எந்த புண்ணியமாக பண்ணாலும் அந்த ஸ்லோகம் தெரியாது கோஷ்பதீ கிருத்த வாராசி கோஷ்பதினா புரியல் பரணும் கோபதி பசுமாட்டோட அடி கோஷ்பதீ கிருத்த வாராசி வாராசின்னா கடல் அதை ம வந்து மாட்டோட கொடம்படியாக பண்ணிட்டார் மசக்கீ கிருத்த இராட்சசம் இராட்சசர்களை பண்ணிட்டார் அவர் மசக்கீ கிருத்த இராட்சசம் யாருன்னா இராமாயண மகாமாலா ரத்னம் ராமாயணம்ங்கிற அனிலாத்மஜம் வாயுனுடைய புத்திரன் வந்தே அகம் வந்தே நமஸ்காரம் என்று எதுக்கு இந்த கதையெல்லாம் சொன்னேன்னா உண்மை தெரிஞ்ச பிறகு ஒடாமச உடம்பில் பூசின் விட்டால் எப்படி கொசுவெல்லாம் கொஞ்ச நேரத்துக்காவது அட்லீஸ்ட் நம்மளை கடிக்காமல் இருக்கோ ஆனால் இப்போ அதுக்கு அதுவும் பழகின்றிருக்குங்கிறாங்க அது நீங்கள் எங்கேயா சரியாக தடவலைன்னா அங்கே வந்து கிடைக்கும் அதனால தான் வந்து ஃபுல்லாக பூர்ணமாக ஒரு அபிஷேகமே பண்ணணும் இல்லை நீங்கள் என்னெல்லாமோ ஃபேர் அண்ட் லவ்டியா அது இதெல்லாம் தொடைக்கிற மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா உடம்பு முழுக்க அப்ளை பண்ணணும் அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் இந்த உண்மை புரிஞ்சதுக்கு பிறகு இதெல்லாம் நம்மளை ஒன்றும் ஒட்டவே ஒட்டாது அது ரொம்ப ஆனந்தம் நான் வந்து இந்த உண்மையை உண அது பாருங்க இந்த அழகா திருவள்ளூர் ரொம்ப சென்னாக இருப்பேன் திருக்குறளை எங்கே இருந்தாலும் விட முடியல நம்மளால் தன்னுயிர் தானரப் பெற்ற ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் தன்னுயிர் இது தவங்கிற அதிகாரத்தில் வருது தன்னுயிர் தானரப் பெற்ற ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அதாவது யார்கிட்ட தன்னுடைய தன்னுணர்வே போயிடுச்சோ அவனை மற்றவங்களாம் நமஸ்காரம் பண்ணுறாங்கன்னு அவனுக்கு மற்றவங்க நமஸ்காரம் பண்ணினாலும் நானே என்ன நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் நானே என்ன நமஸ்காரம் பண்ணாமல் இருக்கேன் அப்படித்தான் ஏன்னா நமஸ்காரம் பண்ணுறவனும் நான் தான் நமஸ்காரம் பண்ணாதவனும் நான் தான் எல்லா மதமுமே நான்கிற போது என்ன பண்ண முடியும் அவங்க மற்றவங்க நினச்சப்போ பாவம் ஏதோ ஒரு கற்பனையிலே முதக்கிறார் நினச்சிட்டு நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம் பாவம் அவங்க ஒரு கற்பனையில் முதற்கிறாங்க இந்த வாழ்க்கையில் நான் கற்பனையில் முதற்கிறான்னு நினைக்கிறது கற்பனையாக உண்மையா நம்ம தத்துவத்தை பேசுகிற போது நம்முடைய தத்துவத்தை வந்து இன்னொருத்தர் ஏதோ சாமியார் கற்பனையில் முதக்கிறார் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் நம்மளை கற்பனையில் முதக்கிறார்னு சொல்கிறவனுடைய அந்த வார்த்தைகள் கற்பனையாக உண்மையா கற்பனை தான் ஆகையினால இது முடிஞ்சது இந்த ஸ்லோகம் பிரபோதே சக்தி அசத் பவேத் அடுத்த ஸ்லோகம் அடுத்த கனெக்ட் பண்ணுறார்